மணல் மேட்டு பகுதி ஒன்றில் சிவப்பு நிற தோல் கூடாரத்தில் தங்கியிருந்ததை பார்த்தேன் நபிசல்லு அலிவாசல்ல அவர்கள் ஒழு செய்து எஞ்சிய தண்ணீரை விழாஹும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதை தங்கள் மேனியில் சிலர் தெளித்துக் கொண்டார்கள் தங்கள் மேனியில் செல்ல தடவி கொண்டார்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்தவர்களாக நபிசல்லாக செல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள் அவர்களின் இரண்டு கெண்டை கால்களையும் இன்றும் நான் பார்ப்பது போல் உள்ளது நபிந்தர் செல்லம் அவர்கள் ஓழு செய்தார்கள் பின்பு பிலால் அதிர்ந்து வாங்கி கூறினார்கள் என்ற வார்த்தைகளை கூறும்போது அவர் தமது வலதுபுறமும் இடதுபுறமும் முகத்தை திருப்பியதை நான் கண்டேன் பின்பு நபி சொல்லல்லாகும் அணைகின்ற செல்லும் அவர்களுக்கு முன் ஒரு ஈட்டி ஊன்றப்பட்டது அவர்களுக்கு அப்பால் செல்பவர் தொழுகையாளிக்கு முன் ஒரு தடுப்பாக ஈட்டி ஊன்றப்பட்டது பின்னர் நபி சொல்லல்லாகவும் அணைகின்ற செல்லும் அவர்கள் முன்னே வந்து துழ வைத்தார்கள் அவர்களின் முன்னே நாயும் கழுதையும் சென்று கொண்டிருந்தது அவை தடுக்கப்படவில்லை மூன்று ஏழு ஆறு முஸ்லிம் ஐந்து பூஜ்ஜியம் மூன்று